வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாவது செய்தி சேவை ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் முப்பத்தி நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் டீசல் விலை உயர்வை கண்டித்து வரும் இருபதாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து இரு மடங்காக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் முன்னெச்சரிக்கையாக கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரோஹிணி உத்தரவிட்டுள்ளார் ஆரணி அருகே கண்ணமங்கலத்தில் அம்மன் சிலையை கடத்தி விற்பனை செய்ய முயன்ற நான்கு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் வடக்கு தெருவை சேர்ந்த ஜமால் முகமது என்ற தொழிலதிபர் மர்மன் நபர்களால் கடத்தப்பட்டார் இவரை ஐந்து மணி நேரத்தில் மீட்டனர் தமிழகத்தில் ரேசன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு இன்றி வழங்கப்பட்டு வருகிறது என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் நீட் வினா தாள் குளறுபடியால் தமிழில் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு நூற்றி தொன்னூத்தி ஆறு கருணை மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை எதிர்த்து சென்னை மாணவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விவசாயிகளுக்காக எதிர்கட்சிகள் முதலமைச்சர் வடிக்கின்றன விவசாயிகளுக்கான வளர்ச்சி திட்டங்களும் நீர்ப்பாசன திட்டங்களும் ஏன் அவர்கள் ஆட்சியில் செயல்படுத்தப்படவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தோ பசிபிக் சுங்க துணைத் தலைவர் பதவிக்கு இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது காவிரி விவகாரம் குறித்து டெல்லியில் கர்நாடக எம்பிக்களை சந்தித்து ஆலோசிக்க முதல்வர் குமாரசாமி திட்டமிட்டுள்ளார் அசாம் மாநிலம் லோக் அதாலத் நீதிமன்றத்தில் புதிய நீதிபதியாக சுவாதி பிதன் புராஹ் என்ற திருநங்கை நியமிக்கப்பட்டுள்ளார் வாட்ஸ்அப் குழுக்களை அரசிடம் பதிவு செய்த பின்னர் நடத்த வேண்டும் செய்திகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் எல்லாவிட்டால் சிறை தண்டனை என ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் பிதோர் கார்ட் மாவட்டத்தில் பேரழிவு சமயங்களில் மீட்பு பணியின் போது ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவதற்கு பயணிகளுக்கு கட்டணம் விதிக்கப்படும் என்று விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது வாட்ஸ்அப்பில் பரவிய குழந்தை கடத்தல் வதந்தியால் கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றும் ஹைதராபாத் பொறியாளர் ஒருவர் அடித்துக் கொள்ளப்பட்ட பயங்கர சம்பவம் கர்நாடகாவில் அரங்கேறியுள்ளது மும்பையில் நேற்றும் கனமழையுடன் பயங்கர கடல் சீற்றம் காணப்பட்டது திருப்பதி தேவஸ்தான வரலாற்றில் முதல் முறையாக ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தூய்மை பணிக்காக ஆலயம் மூடப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த ஏழு நாட்களும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் வங்காளதேசத்தில் கால்பந்து விளையாடிவிட்டு ஆற்றில் குளித்த ஐந்து மாணவர்கள் பரிதாபமாக நீரில் மூழ்கி பலியானார்கள் பாகிஸ்தானில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல்வாதிகளை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அந்நாட்டு பயங்கரவாத தடுப்பு படை எச்சரிக்கை விடுத்துள்ளது பஹ்ரைன் நாட்டுக்கு சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசினார் இரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன ஐரோப்பிய யூனியன் மீது வழக்கு தொடரலாம் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆலோசனையை தான் நிராகரித்து விட்டதாக பிரிட்டிஷ் பிரதமர் தெரிவித்துள்ளார் நடுவானில் காற்றழுத்தம் குறைந்ததால் ரயான் ஏர் விமானம் பிராங்க் நகரில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது கிரீன்லாந்து நாட்டில் இரு கால்பந்து மைதானம் அளவுக்கு டன் கணக்கில் பனிப்பாறைகள் குவிந்திருப்பதால் ஒரு கிராமமே மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்தை அனுமதிக்க மாட்டோம் என வங்காளதேசம் அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் இரண்டாயிரத்தி ஆண்டுக்குள் பத்து லட்சம் கோடி டாலர் பொருளாதார நாடாக இந்தியா உருவாகும் என பொருளாதார விவகாரங்களுக்கான செயலர் சுபாஷ் சந்திர கிவித்துள்ளார் இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் கிராஸ் ஓவர் எலக்ட்ரிக் பைக்கை டிராங்ஸ் மோட்டார் நிறுவனம் விற்பனைக்கு அறிமுகம் செய்துள்ளது விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து புதிய வாகனங்களை இறக்குமதி செய்து கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது பாரத் வைரஸ் சந்தையில் இரண்டாயிரம் கோடி அளவுக்கு மோசடி செய்த கும்பலை சேர்ந்த நான்கு பேரை வருவாய் நுண்ணறிவு இயக்ககம் கைது செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பருத்தி நூல் விலை உயர்வால் விசைத்தறி தொழில் முடங்கி நெசவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் பிரதமர் பாலிசி திட்டத்தின் கீழ் தமிழக சிறையில் உள்ள கைதிகளுக்கு இன்சூரன்ஸ் திட்டம் அமல்படுத்தப்பட விளையாட்டுச் செய்திகள் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளில் ஜப்பான் வீராங்கனையிடம் இந்திய வீராங்கனை பி வி சிந்து தோல்வியடைந்தார் வங்காளதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியையும் வென்று வெஸ்ட் இண்டீஸ் அணி டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றுள்ளது டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் காஞ்சி வீரன்ஸ் அணி நாற்பத்தி ரன் வித்தியாசத்தில் டூடி பேட்ரியாட்ஸ் அணியை வென்றுள்ளது இந்தோனேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கான ஜோதி தொடரோட்டம் டெல்லியில் தொடங்கியது உலக ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற ஹீமா தாசுக்கு அடுத்த ஒலிம்பிக் போட்டி வரை பயிற்சி வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ள இந்திய வீரர்கள் அஜிங்கிய ரஹானி மற்றும் முரளி விஜய் ஆகியோர் இங்கிலாந்து லயன்ஸ்க்கு எதிராக விளையாடும் இந்தியா ஏ அணி சார்பாக விளையாட உள்ளனர் திரைச் செய்திகள் தமிழ் படம் இரண்டு திரைப்படம் வெளியான மூன்று நாட்களில் சென்னையில் ஒன்றரை கோடி ரூபாய் வசூலித்துள்ளது ஏஎல் விஜய் இயக்கத்தில் பிரபுதேவா தமிழ்நா நடித்த தேவி திரைப்படத்தின் அடுத்த பாகத்தை எடுக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது நான்கடவுள் ராஜேந்திரன் ஹீரோவாக ஒரு படத்தில் நடித்து வருகிறார் தருண் பிரபு இயக்கத்தில் கருப்பு காக்கா என்ற பெயரில் உருவாகி வரும் இப்படம் காமிடி கலந்த சஸ்பென்ஸ் த்ரில்லராக உருவாக்கி வருகிறது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்